வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லோருமே தொடர்ந்து பேசுறோம் பேசுவதில் நாமே சொல்லிப்பதும் உண்டு ஆனால் எல்லோருடைய பேச்சிலும் தெளிவிற்கிறதா எல்லோருடைய பேச்சிலும் பொருள் புதிந்திருக்கிறதா அப்படின்னா நிறைய பேருடைய பேச்சில் எந்த பொருளுமே இருக்காது சிலர் பேசக்கூடிய பேச்சிலேயே இவர் அதிகம் கற்றவர் அல்லது இவர் அதிகம் அனுபவமிக்கவர் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும் காரணம் என்னன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருத்து ஒரு பேராசிரியர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் துறையிலே பணியாற்றினார் தன்னுடைய பணியின் போது வகுப்புக்குள்ளே பேசினார் பணி நிறைவிற்கு பிறகு பேசுகிறார் உலகம் முழுவதும் சென்று தமிழ் மொழியில் பேரூரை நிகழ்த்தி வருகிறார் அந்த பேருரையை கேட்கும் போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவதுண்டு என்ன காரணம்னா ஒவ்வொரு மேடையிலும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பேசுவார் அவருக்கு வழங்கப்படக்கூடிய தலைப்பில் அந்த ஒரு மணி நேரமும் சிறிதும் சோர்வின்றி சொல்ல வேண்டியவற்றை கோர்வையாக கூறுத்து தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து மிக சுவையுடனும் கேட்பதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாகவும் அவருடைய உரை இருக்கும் அவருடைய பேச்சின் முதல் நிமிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதோ அதே எதிர்பார்ப்பு அவருடைய பேச்சின் இறுதியிலும் இருக்கும் அதே ஈர்ப்பு அவருடைய பேச்சின் இறுதியிலும் இருக்கும் காரணம் என்னன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய மொழிநடை தெளிவாக கனிவாக மேடையில் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருந்தாலும் கூட தன்னுடைய சத்தத்தை ஓங்கி ஒழித்து பேசாதவர் கனிவு என்பது அவருடைய பேச்சின் இயல்பாக இருக்கும் அறம் என்பது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படும் ஆக அத்தகைய சொல்லாடல்களை பயன்படுத்தி நாம் பேசும் பொழுது நம்முடைய மொழி பிறரால் நேசிக்கப்படும் நம்முடைய பேச்சு பிறரால் விரும்பப்படும் இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் சுற்றும் பொழுது பேச்சு என்பது ஒருவரிடமிருந்து வரும்பொழுது அதில் அறம் கனிவு அன்பு இருக்கணும் அவ்வாறு இருப்பதுதான் மெய்பொருள் கண்டு இன்சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஆக நாமும் இன்சொல்லையே பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பேச்சிலும் அறம் கனிவு அன்பு போன்ற நல்ல விஷயங்களை இடம்பெற செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி ஒன்று இன்சொலால் ஈரம் அலை இப்படிலான் செம்பொருள் கண்டார் வாய்சொல் மீண்டும் குரல் இன்சொலால் ஈரம் அலை இப்படி லரியான் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி